சீரரா செல்வம் போல் சேர்கபே என் ஆசான் வீரராக வர்க்கப் புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் சிறீ வரதராஜ பெருமான் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்களுமையும் நடைபெறும் மையூரக வியரு செய்த சூரிய சதகம் தொடர் உபநியாசத்தின் உபயதாரர்களான வைஷால் வய திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் இருபத்தொன்பது தீவிரம் நிர்வாணஹேத்துர் எதபி ச விபுலம் எத் பிரகர்ஷேன சணு பிரத்யம் எத் பரோட்சம் எதிக எதம் நஸ்வரம் சாஸ்வதம் சர்வசிய பிரசித்தம் ஜகதி கதிப்பயே யோகினோ ஜோதிஷ் த் பிரகாரம் சவித்துரவது ஓ பாக்கியம் அபியந்திரம் இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி சூரியனுடைய கதிர்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டு விதமான குணத்தை எடுத்து சொல்லுகிறார் ஒன்று இந்த ஊனக்கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளியின் தாக்கம் இன்னொன்று ஞானக்கண்ணால் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஒளியின் தாக்கம் சூரிய ஒளிக்கு இரண்டு குணங்கள் உண்டு ஒன்னும் பிரத்யட்சமா நம்ம பார்க்குறோம் ஒரு ஈர துணியை வெயிலில் போட்டால் அது காஞ்சி போயிடுது அது சூரியனுடைய ஒளி இந்த ஊனக்கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது நமக்கு புரியுது ஞானக்கண்ணால் மட்டுமே பார்க்கக்கூடியதுங்கிறது என்ன அப்படின்னா கடவுளுடைய அருட்கதிர்கள் இப்ப கர்ப்பகிரகத்திலிருந்து கிளம்பி வந்து நம்ம மேல பட்டா நமக்கு என்ன நன்மைகள் விளையுமோ அதை நம்ம இந்த ஊன கண்ணால பார்க்க முடியுமா முடியாது திருப்பதி பெருமாள் சன்னதியில நின்று ஒருத்தர் அரை மணி நேரம் சாமி கும்பிடுறான் அப்போ அந்த அரை மணி நேரத்துல வெங்கடாஜலபதியினுடைய அருட்கதிர்கள் அவனுக்குள்ளே நுழைந்து கிரியை செய்கின்றன அது என்ன எப்படிங்கிறது அவங்க கண்ணுக்கும் தெரியாது அகம்பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணுக்கும் தெரியாது நடைமுறை வாழ்க்கையில தான் பார்க்க முடியும் அது ஊனக்கண்ணால் பார்க்கத்தக்கதல்ல ஞானக்கண்ணால் மட்டுமே தெரியக்கூடியது ஒரு ஆத்ம ஞான லாபமோ அல்லது கிரியாசித்தியோ வாழ்வில் உயர்வோ மோட்ச சித்தியோ இதெல்லாம் வந்து நுட்பமாய் சூரிய பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய கருணை அதனால இங்க சொல்ற ஒரே ஒளி இரண்டு விதமாக பாக்கியம் ஆபியந்திரம் கடைசி வார்த்தைக்கு முத வார்த்தை பாருங்க பாக்கியம் ஆபியம்னா வெளிப்புறம் இந்தியில சொல்லுவேன் ஆபியந்திரம்னா அந்த உள்ளுக்குள்ளும் வெளியேயும் சூரியனுடைய ஒளியானது உங்களுக்கு எவ்வளவு மேக்சிமம் நன்மை செய்யணுமோ அவ்வளவு நன்மை செய்யட்டும் அப்படின்றார் வெளிப்புறமாக சூரியனுடைய ஒளி மனிதன் மேல படும்போது வெறுமனை இதை ஈரங்காய்றது மட்டுமல்ல அதை செய்யக்கூடிய நன்மை அந்த சூரிய ஒளி சாட்சாத் நாராயணனுடைய அருண் கதிர்களாக இருக்கிறதுனாலே பிரத்யட்சமாகவே நம்முடைய தேகத்திலே மாற்றங்கள் உண்டு பண்ணும் நாம் இருக்கிற இருப்பிடத்திலே மூதவியை விரட்டும் பேயை விரட்டும் நம்முடைய மோசமான தசாபுத்திகளை மாற்றும் இதெல்லாம் இருக்கு இது ரெண்டும் நடக்கட்டும்ங்கிறார் தீவிரம் தீவிரம்னா உஷ்ணமான கூர்மையான தீவிர கதின்னு சொல்றாங்களே உஷ்ணமான கதிர்களாலே அவன் இந்த பூமியை தாக்குகிறான் அந்த தீவிரம் எதுக்குடா அப்படின்னு சொன்ன கேதங்களை போக்குவதற்கு கேதம்னா துக்கம் அதாவது கேதார விரதம்னு சொல்லுவாங்க கேத பிளஸ் ஹர பிளஸ் ஈஸ்வரன் கேதார ஈஸ்வரன் அப்படி வரும் கேதம்னா துக்கம் துன்பம் அரனா போக்குறது ஈஸ்வரனா கடவுள் துன்பத்தை போக்குற கடவுள் கேதாரீஸ்வரன் இது எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தோம் ஆனா சைவத்தில் அதிகமா சொல்லுவாங்க கேதார கெளரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க கேதத்தை போக்கக்கூடியது துன்பத்தை போக்கக்கூடியது இப்போ ஒரு அழுக்கு வேஷ்டியில கரை படிஞ்சிருக்கு அதை போக்கணும்னு சும்மா பச்சை தண்ணசனா போறதில்லை வெள்ளாவி அதுவும் வெறும் உஷ்ணம் பத்தாதுன்னு ஒவ்வொரு மண் போடுவாங்க இல்ல செவர்காரம் போடுவாங்க இப்படி எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறது இப்ப புதுசா ஐபிஎஃப் வாஷிங் மிஷின்ல வெந்நீர் வாஷ் பண்ணுது நாம் வந்து குழந்தைகளுக்கு உடுப்புகளை மாட்டி விடுறோம் அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பக்கம் சம்பாதிச்சு கொண்டு வருதோ இல்லையோ அழுக்கு ஏகப்பட்ட அழுக்கு சம்பாரித்து கொண்டு வருது அந்த துணிமணிகளை துவைக்க வேண்டுமானால் நம்ம வெந்நீரில் போட்டால் தான் அது சீக்கிரமாக அழுக்கு விடுது வெந்நீருக்கு அந்த சக்தி உண்டு அதான் இங்கே தீவிரம் உஷ்ணமான என்று அந்த உஷ்ணத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து முதல் சொல்லாக தீவிரம் என்ற சொல்லை அங்கே வைக்கிறார் தீவிரமான சூரிய பகவானுடைய உஷ்ணமான கதிர்கள் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம் நிர்வாண ஹேத்து நிர்வாணம் அப்படின்னா மோட்சம் விடுதலை ஹேத்துனா காரணம் நிர்வாணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் உடுத்தி இருக்கிற உடைகள் எல்லாம் அந்த உடம்பை பார்க்கறதுக்கு தடையாக இருக்கு அந்த தடைகளெல்லாம் நீங்குது அது மாதிரி இந்த ஆத்மா பல உடைகளை உடுத்திருக்கு அன்னமய கோஷம் வாயுமய கோஷம் அஜானமய கோஷம்னு பலவிதமான கோஷங்களால் சூழப்பட்டிருக்கு சூக்ம சரீரம் என்றும் ஸ்தூல சரீரம் என்றும் இரண்டு வகையான ஆடைகளை இது உடுத்திருக்கு அதை விட்டு வெளியே வர்றது நிர்வாணம் விடுதலை முக்தி மோக்ஷம் பிரீடம் அப்படி மோட்சம் அடைவதற்கு காரணமாய் இருக்கிற யத்து எத்துனா விச் எந்த சூரியன் மோட்சமடைவதற்கு காரணமாய் இருக்கிறதோ அதாவது மோட்சம் அடைகிறதுக்கு எப்படி காரணமாக இருக்கும் சூரியன் அப்படின்னா சூரிய நாராயணனை இந்த கண்ணோட்டத்திலே வழிபட்டு சூரிய பகவானே தினமோன கும்பிடனேன் இந்த ஜென்ம இறுதியில் எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு எப்படியாவது நான் மறுபடி பிறக்க ஆசைப்படலை அப்படின்னு சொல்லி வருகிறவர்களுக்கு அந்த அஜான உடைகளை நீக்கி ஞானத்தை தந்திடுகிறான் அப்போ நிர்வாண ஹேத்துவாகவும் இருக்கிறான் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆசைகளை விட்டு பழகணும் மோட்சம் வேணும்னு ஆசைப்படாதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை ஆசைப்பட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தியாகங்கள் செய்து பழகணும் எடுத்தெடுப்புல நிர்ஜலமா போட்டு வாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜா என்ன சொல்றாங்க கால சாப்பாடு முறைப்படி சாப்பிடுங்க மதியான சாப்பாடும் முறைப்படி சாப்பிடுங்க ராத்திரி மட்டும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு படுத்தா அதுவே ஒரு உபவாசம்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கு பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இவன் என்ன பண்ணியிருக்கான் வெள்ளைக்காரன் காலை சாப்பாட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வச்சிருக்கான் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறானா ராத்திரிபுரம் விரதம் இருந்திருக்கிறானா அந்த விரதத்தை பிரேக் பண்ணுறதுனால பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் அதுக்கு என்ன அர்த்தம்னா ராத்திரிபுரம் தூங்கும் போது நம்ம ஒன்றும் சாப்பிடலேன்னு அர்த்தம் ஆனால் வீடுகளில் என்ன நடக்குதுன்னா பதினோரு மணிக்கு விசுக்குனு திரிச்சு உக்காந்து ஒரு டப்பாவை திறந்து உள்ளே அனுப்புகிறாங்க வேகமாக அப்புறம் ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுதிச்சு அடுத்தாப்பிள்ள உள்ள ஒரு கோர்ஸ் போகுது இதுக்கு தான் இந்த முறுக்கு சீடை லட்டு பூந்தி எல்லாம் பிரயோஜனப்படுது அதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் இல்லை அவன் விரதமாக இருக்கிறான் இரவு முழுக்க பன்னிரெண்டு மணி நேரம் என் மனுஷன் பட்டினியாக இருந்தானா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னா மத்தியான சாப்பாடு லஞ்சு தான் ராத்திரி தான் அவன் பேர் வச்சான் டின்னர் டின்னர்னா என்னான் காலையில் விட்டது மத்தியானம் சாப்பிட மறந்தது சாயந்தரம் சாப்பிட முடியாதது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூச்சை பிடிக்க உள்ள திணிக்கிறது அதான் டின்னர் பேர் அது வெள்ளக்காரம் கொண்டு வந்தால் நாகரீகம் நம்ம நாட்டில் அப்படி பழக்கம் கிடையாது நம்ம நாட்டில் மத்தியானத்துல தான் நல்லா சாப்பிடுவாங்க ராத்திரில அரை அரைக்கா வயிறு சாப்பிட்டு கெட்ட சொப்பனம்லாம் வராமல் நிம்மதியாக தூக்கம் வரும் கட்டாமடான்னு உள்ள வச்சு திணிச்சிட்டு படுத்திங்கன்னா புலி சிங்கம்லாம் வரதான் செய்யும் கனவுல வராமல் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க வயிறு படுற பாடல புலி சிங்கம் மட்டுமாவும் பெய்ய விசாசனால்தான் வரும் அப்போ இவங்க என்ன சொன்னாங்க ராத்திரியில சாப்பாடை கட் பண்ணிட்டு படு கேன் ஒர்க் ஹங்க்ரி யூ கேன் நாட் ஸ்லீப் ஹங்கிரி அப்படிமா பசியா வேலை செஞ்சிடலாங்க பசியாக தூங்க முடியாதுங்க கிடந்து உருள வேண்டிதான் தூக்கம் வர்றதுக்கு வெய்த்ல வராது வெயிட் வேணுங்க அப்படின்னு சரி போய் தொலை பால் பழம் சாப்பிடு பாலும் பழமும் சாப்பிட அப்படின்னா அப்படி சாப்பிட்டு நீங்கள் படுத்தாலே அதுவே பெரிய உபவாசம்னு சொல்கிறேன் ஒரு பெகினிங் ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி தான் அது ஆனால் அதுக்குன்னு ஒன்று லிட்டர் பால் பதிமூணு தசாளி வாழைப்படம் இது சாப்பிட்டு படுக்காது இது பாலும் அது விரதமாகாது அது ஒரு லிமிட்டாக இருக்கணும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் பால் ஒரு ரெண்டு வாழைப்படம் சாப்பிட்டு சத்தம் போடுற வயிறை சாந்தப்படுத்துறதுக்கு ஏதோ ஒன்று அதுதான் இப்படியெல்லாம் சின்ன சின்ன படிகளாக நாம் வைராக்கியத்தை அடைய வேண்டும் என்று பெரியவர்கள் மார்க்கம் காட்டியிருக்கிறார்கள் அதான் நிர்வாணம் மோட்சம் நிர்வாண ஹேத்து விபுலம் எத் பிரேட சனா அதிக அர்த்தம் நிறைய அர்த்தம் இங்க இந்த அதிகம்ங்கிறது என்னான நிர்வாணத்தை போய் சேரும் அதாவது மோட்சத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடிய சூரியன் அடுத்தது அணுகு அணுனா நுட்பமானதுன்னு அர்த்தம் பிரகர்ஷனா ரொம்ப அதிகமான மிக அதிக நுட்பமான அருட்செல்வத்தையும் அவன் தருகிறான் பிரகர்ஷன் என்ன எக்ஸலன்ட் மிக அதிகம்னு அர்த்தம் அணுன நுட்பமானது என்ன நுட்பமானதுன்னு பகவானோடு இந்த ஆத்மா போய் சேர்றதுங்கிறது ரொம்ப ஒரு சக்கள் ப்ராசஸ் அது வந்து இன்ஜினும் ரயில் சேர்ற மாதிரி டடக்குன்னு போய் சேர்றது இல்லது அது படிப்படியா படிப்படியா இந்த ஆத்மாவானது பரமாத்மாவை பற்றி புரிந்து கொண்டு மெல்ல முன்னேறி வைராக்கியம் அடைந்து இறைவனோடு சேரக்கூடிய ஒரு நுட்பமான விஷயம் அது அப்ப அதிகமாக நுட்பமாக வந்தாலும் சரி இல்லை அதிகமாக பிரத்யட்சமாக பகவான் அருள் செய்தாலும் சரி அப்போ ஸ்தூலமானாலும் சூக்மமானாலும் இரண்டுமே நடக்கட்டும் பகவானுடைய திருவுள்ளம் என்னது என்று யாராலும் அறிய முடியாது நம்ம எவ்வளவோ ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் அவ்வளவோ படிக்கிறோமே கண்ணன் என்னவெல்லாம் செய்தான் ராமன் என்னவெல்லாம் செய்தான்னு நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் இதை படிச்சுட்டோங்கிற தைரியத்தில் பகவானுடைய திருவுள்ளம் இதுதான்னு நம்ம அறுதிட்டு டக்குன்னு சொல்லிட முடியாது இப்போ நம்ம போய் பெருமாண்டை முறையிட்டால் நாளை காலையிலே நமக்கு வந்து மோட்சம் அடைஞ்சிரும் ஏன்னா ராமாயணத்தில் போய் கொடுத்துருக்குறான்னு சொல்ல முடியுமானா அவ்வளவுக்கு நமக்கு வைத்து அவன் கொடுக்கலையே கொடுத்தா தானே வர்றது அப்போ அவன் போக்கு என்ன என்பதை அறிவது கஷ்டமானது நபிகள் நாயகத்தை யாரோ சில பேர் சில ஆன்மீக கேள்விகள் கேட்டாங்கன்னா அதுக்கு அவரு வந்து பதில் நான் நாளைக்கு கடவுள்கிட்ட கேட்டு சொல்றேன் வாங்க அப்படின்னாரன் மறுநாள் போன கடவுள் அவர்கிட்ட பேசல இவரால் பதில் சொல்ல முடியல தொடர்ந்து எட்டு பத்து நாள் இதே மாதிரி ஃபெயிலியர் ஆகி போயிச்சு எல்லாம் கேள்வி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீ இன்னமும் பெரிய கடவுளுடைய ஆள் நினைச்சிக்கிட்டு இருந்தியாப்பா இந்த கேள்விக்கு பதில் ஒன்னாலே சொல்ல முடியலேன்னு அப்புறம் ஒரு நாள் கடவுளுடைய குரல்வர்களுக்கு கேட்டதான் ஏண்டா நான் வந்து அவன் கேள்வி கேட்ட போது கடவுளுக்கு சித்தமிருந்தால் நான் சொல்றேன்னு சொல்லணும் அதாண்டா ஒழுங்கான பக்தனுக்கு அருகேதே என்னமோ நான் என்னமோ பிஏ மாதிரி நான் உன்னை கேட்டு வந்து சொல்றேன் நீ கேட்டு சொல்லுமா அதனால இனிமே யாராவது கேட்டா காட் வில்லிங் ஐ வில் கிவ் டுமாரோ கடவுளுக்கு சித்தம் நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லு நான் என்னை வந்து அப்படி சுற்றி வெத்தலை பார்க்க வேண்டிய மாதிரி உக்கத்துல வச்சிருக்கிற மாதிரி பேசாதே இனிமே அதனால இனிமேல் கடவுளுக்கு சித்தம் சொல்லி பழகினார் இந்த இன்ஷா அல்லான்னு ஒரு வார்த்தை உருதுல அரபு மொழியில பயன்படுத்துவோம் என்று நமக்கு தெரியாது சத்தியமாமா பலமுறை பாகவதத்துல கிருஷ்ண பத்தி அப்படி நினைச்சா கிருஷ்ணன் எனக்கு வசப்பட்டவன் அவனை ஈஸியா ஒரு காரியம் செய்ய வச்சிடலாம் அப்படின்ற ஆணவம் அவளுக்கு இருந்தது ஆனா அவனுடைய சித்தம் என்னங்கிறது அவளால புரிந்து முடியாத விஷயமா நாரதர் சொன்னார் கிருஷ்ணனை எடைக்கு எடை ஒரு தராசில உட்கார வச்சு தங்கம் கொடுத்துட்டீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சன்னியாசிக்கு தானம் கொடுத்தா அதுக்கப்புறம் சதா அவன் அந்த புறமே கதின்னு கிடப்பான் அப்படின்னு சொன்னாரு அதை வந்து கேட்டுட்டு கிருஷ்ண பகவான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் செய்யறேன்னு சொல்றதை விட்டுட்டு எவ்வளவு தானே கிருஷ்ணனை தராசில உட்கார வைக்கணும் அவ்வளவுதானே நான் நாளைக்கு உட்கார வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அனாயாசமா சொல்லிட்டு கிருஷ்ணனை உட்கார வச்சா ஆனா எவ்வளவு தங்கத்தை கொட்டினாலும் தராசை நிம்மறல காரணம் அவனுடைய சித்தம் அது அல்ல சத்யபாவாவுடைய அந்த புறமே இருக்கணும்னு இவன் நினைக்கலாம் ஆனால் அவன் நினைக்கணும் இல்ல அவன் நினைப்பானா நினைப்பான் என்று இவள் நினைத்தாள் அது தவறான எண்ணம் அது ரொம்ப நுட்பமான போக்கு அதான் வந்து ஒரு பழமொழியை இப்போ பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு அதாவது பகவானுடைய போக்கு சிவம்னா இறைவன் மங்களமானவன் அர்த்தம் அவனுடைய போக்கு எது என்று நமக்கு தெரியாது தண்ணிக்குள்ள அடிக்கப்பட்ட துப்பாக்கி கொண்டு இப்படி போகும் அப்படி போகும் அப்படி போகும் எப்படியும் போகும் எது எப்படியும் மாறும் அந்த நுட்பமானதுக்கு அணுன்னு சொல்றேன அணு பிரத்யம் எத் பரோட்சம் இப்ப இந்த ஸ்லோகம் முழுமையுமே சூரிய பகவானுடைய இரண்டு விதமான ஒளி தாக்கங்களை சொல்லி நான் தொடக்கத்துல சொன்னேன் அதாவது சட்டில் அண்ட் கிராஸ் பருப்பொருள் நுண்பொருள் பிரத்யக்ஷம் அப்பிரத்யம் என்று சொல்லி வருவார் முதல்ல பிரத்யக்ஷம் பிரத்யட்சம் பிரத்யம்ங்கிறது எப்படி வருதுன்னா அக்ஷம்னா கண்ணு பிரத்தீனாக வெளிப்படையாக கண்ணுக்கு தெரியக்கூடியது பிரத்யக்ஷமாக இருந்தாலும் அல்லது எத் பரோட்சம் பரோட்சம்னா கண்ணுக்கு தெரியாதது அதாவது ஊனக்கண்ணால் பார்க்க முடியாதது மிக நுட்பமானது அப்படி பிரத்யட்சமான அருள் சூரிய பகவானுடைய ஒளியில் நின்று காலையில வந்து ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்றோம் சொன்ன உடனேயே நமக்கு மனசுக்கு ஒரு தெம்பு வரதை பார்க்கலாம் நீங்க எப்பவுமே தெய்வ வழிபாடு செய்யற போது மனம் ஒருமைப்பாட்டோடு செய்தீங்கன்னா அவர் வள்ளல சொல்வார் ஒருமையுடன் நினைவு மலரடி நினைக்கின்றவர் சாமி கும்பிடற போது அப்படி கான்சென்ட்ரேட்டடா நினைச்சீங்கன்னா உடனடியா முப்பது வினாடிக்குள்ள அல்லது ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்க மனசுல ஒரு சாந்தி வந்து குடிபோகுவதை பார்ப்பீர்கள் அது பிரத்தியமான அருள் அவன் செய்கிற பிரத்யக்ஷமான கிருபை இப்ப நம்ம டெலிபோன் நம்பரை சுத்துறோம் உடனே அங்க போய் அடிக்குது சுவிட்சை போறோம் உடனே பல்பு ஏரியது மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் உடனே லைட் ஆஃப் ஆயிடுது டிவி ஆன் பண்ணால் உடனே படம் தெரியுது இது மாதிரி பிரத்யட்சமான கிருபாகடாட்சங்களையும் பார்க்கலாம் சிங்கப்பூர்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ரோட்ல ஆங்காங்க சில அலாரம் பொருத்தி வச்சிருக்கிறாங்கன்னா எங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் அந்த அலாரத்தை யார் வேணாலும் அமுக்கலாம் அமுக்கனா அமைக்கண மூணு அல்லது நாலு நிமிஷத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துருது போலீஸ் வந்துருந்தாங்க அந்த மாதிரி வசதி பண்ணியிருக்காங்க அது உடனடியாக அரசாங்கம் அங்கே துரித நன்கு இயங்குகிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம் இங்கே நம்ம நாட்டில் ஒரு தீ விபத்துன்னு சொன்னா பெரும்பாலும் தீ அணிஞ்ச பிறகுதான் லாரி வருது அதுக்காக தாண்டி வர வேண்டியிருக்குதுங்க அப்படின்ற அப்படி இல்லாம உடனடியாக புத்தானை அமைக்க உடனே நமக்கு பலன் மின்சாரத்தை போலே சூரிய நமக்கு அருள் தருகிறான் என்று சொல்வதை பிரத்யக்ஷம் எத்து அதாவது எத்துங்கிறது எந்த சூரியன் பிரத்யட்சமாக தருகிறானோ அல்லது பரோட்சம் பரோட்சம் நுட்பமான ஞான விஷயங்களோ அல்லது அந்தரியாமையாயிருந்து அருளக்கூடிய அருளப்பாடுகளோ பரோட்சம் என்றால் கண்ணுக்கு அப்பாற்பட்ட பரோட்சம் சொல்றார் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க இக பர சுகபோகங்கள் இந்த உலகத்திலே இந்த ஜென்மத்திலே பார்க்கறது பரம்னா அடுத்த ஜென்மத்தில பார்க்கக்கூடியது எத் இக இந்த எத்து எத்துங்கிறது திரும்ப திரும்ப போறார் எத்துன விச் தத்துனா தம்ஸ்கிருதத்தில் ஏஷஹா அப்படின்னா இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய பொருளை குறைக்க இவன் சஹ அப்படின்னா அவன்னு வரும் அது மாதிரி இங்கே எத்து தத்து எத்தனை அத்தனை எது அதுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இங்கே எந்த சூரியன் உங்களுக்கு பிரத்யட்சமாகவும் பரோட்சமாகவும் அருள் செய்கிறானோ அதுபோல எத் இக எத் அப்புறம் எது வந்து எங்கும் அருள் செய்கிறதோ எங்கு தாண்டி பிறகு ஜென்மத்துக்கு பிறகு மறு ஜென்மத்திலே இம்மை மறுமை இரண்டு ஜென்மங்களிலும் அருள் செய்கிறதோங்க அந்த எத்துங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல அப்படி கொஞ்சம் படிப்படியா புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து சம்ஸ்கிருத ஈஸியா படிக்கிறதுக்குன்னு சொல்லி தமிழக அரசு மூலமாக மத்திய அரசு நிறைய சென்டர்ஸ் உண்டு பண்ணி சம்ஸ்கிருத பாரதி என்ற பெயரிலே ராஜபாளையத்தில் இருக்குது சென்னையில் இருக்குது ரொம்ப குறைஞ்ச செலவு ஒரு இரநூறுவா கட்டினா போதும் அஞ்சு ஆறு மாதத்தில் ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க சொந்தமாக சம்ஸ்கிருதம் பேச போய் முடியுது அந்த மாதிரிலாம் கோர்ஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் படிக்கலாம் சீன மொழியில் மொத்த எழுத்துக்கள் ஆயிரத்து ஐநூறு மொத்தம் இருபத்தி ஆறு சில நூறு தான் இரநூறு முந்நூறுக்குட்பட்டது தான் இதுக்கே இப்படி மூக்கால் எழுதுகிறோமே சீனாவுக்கான அத்தனை பேரும் ஆயிரத்து ஐநூறு எழுத்துகளையும் அந்த லாங்குவேஜில் பேசுகிறான் எழுதுறான் சித்திர எழுத்துகள் மாதிரி இருக்கும் நம்ம எழுத்து மாதிரி இல்லை இப்போ ஏபிசிடியில் வந்து ஓங்கிறது என்னடா தான் சும்மா ஒரு முட்டை போட்டால் போதும் அது ஒரு எழுத்து ஏங்கிறது முட்டை போட்டு விழுத்து விட்டா ஏதான் அது ஆனாங்கிறது இப்படி போட்டால் ஆனாதான் அவன் எழுத்தானா அப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி இப்படி இப்படி இப்படி போடணும் அதுதான் ஒரு எழுத்து இந்த மாதிரி ஆயிரத்து எழுத்து சீனாவில் இருக்குது அவ்வளவும் அவன் தாய்மொழி பற்றினாலும் இப்படி படிக்கிறான் நாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் படிக்கலாமே அப்போது எது இக எத் நஷரம் சாஸ்வதம் ச அடுத்து சொல்ற அழியக்கூடிய பலன்கள் அழியவாத பலன்கள் நஸ்வரம்னா அழியக்கூடியதுன்னு அர்த்தம் இந்த சரீரத்துக்கு ஏன் சரீரம்னு பேர் வந்ததுன்னா நஷதி இதி சரீரகா இந்த உடம்புக்கு சமஸ்கிருதத்தில் சரீரம்னு சொல்லுவாங்க சரீரம்னு அர்த்தம் என்னன்னா அழியக்கூடியதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதை வந்து தமிழ் அழகா சொல்லுவாங்க புன் புலால் யாக்கை புன் புலால் யாக்கை புலால்னால் என்ன மட்டன் இந்த கசாப்பு என்ன தொங்குது இப்போ நம்ம தோலை உரித்து தொங்க விட்டால் அதுதான் அதே சரக்கு தான் அப்படிப்பட்ட உடம்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெயர் வைக்கும் போதே அதை அந்த மாதிரி புண்மையான பெயர்கள் வைத்து அழைத்தார்கள் இந்த உடம்புல நமக்கு ஓவர் அட்டாச்மெண்ட் வந்துடக்கூடாது சரீரம்னு சொன்னால் எக நஷ்யத்தீ சகசரீரம் நஸ்வரம் என்றால் அழியக்கூடியது இப்போ அழியக்கூடிய பலன்கள் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு இருந்துட்டு அப்படி இல்லாமல் போயிடும் பணம் இருபது வருஷத்துக்கு இருந்துட்டு அப்புறம் இல்லாமல் போயிடும் இளமை முப்பது வருஷத்துக்கு இருந்துட்டு அப்ப இல்லாமல் போயிடும் ஆரோக்கியம் ஐம்பது வருஷத்துக்கு இருந்துட்டு இல்லாமல் போயிடும் குடும்பம் எழுபது வருஷத்துக்கு இருந்துட்டு அப்புறம் இல்லாமல் போயிடும் ஆயுசு இப்படி நம்ம இந்த உலகத்தில் அடையக்கூடிய எல்லாமே இன்றிருந்து நாளை இல்லாமல் போகக்கூடிய விதா நஸ்வரம் அழியக்கூடிய பலன்களும் சாஸ்வதம் சாஸ்வதம்னா நிரந்தரமான பலன்கள் என்ன ஆத்மலாபம் பகவானோடு நமக்கு நிரந்தரமான ஒரு சம்பந்தம் முக்தி மோக்ஷம் என்ற சாஸ்வத பலன்கள் இந்த ரெண்டுமே அவன் தரக்கூடியது அப்படின்ற அப்போ இந்த சூரியன் ஏழு பத்து இந்த மாதிரி இடங்கள்ல போய் உட்காந்துட்டான் அல்லது ஆட்சி உச்சமா ஒரு ஜாதகத்துல உட்காந்துட்டா அவன் கொட்டி கட்டி பரப்பான் ஒன்னும் கவர்மெண்ட்ல பெரிய ஆளா இருப்பான் இல்லாட்டி கவர்மெண்ட் ஆளு எல்லாம் பிடிச்சா ஆட்டி வைக்கக்கூடிய ஆளா இருப்பான் பெரிய பெரிய அப்படிப்பட்ட பலனும் தரான் அது வந்து நஸ்வரம் இந்தியாவுடைய ஜாதகம் இந்தியா பெற்றது இல்லையா நடுதாத்திரி சுதந்திரம் பெற்றது நம்ம ஜோசியர்கள் விட்டாங்களா அதுக்கு ஒரு ஜாதகத்தை போட்டாங்க போட்டு பார்த்தா அதுக்கு ரிஷப லக்னம் வருது ரிஷப லக்னத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது லக்னத்தில் ராகு ஏழில் கேது லக்னத்தில் பாவகிரகம் இருந்தாலே சும்மா தக்கத்திமி தக்கத்தேமி தான் தாளம் தான் இந்தியா தாளம் தான் போட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்துலேயுமே அடுத்து ஏதாவது வகை அமைஞ்சிருக்கிறானே அது வந்து சுக்கரன் எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறான் மூணில் போய் உட்காந்துருக்கிறான் லக்னாதிபதி ஆகிய சுக்ரன் மூணில் சூரியனும் அங்கதான் சந்திரனும் அங்கதான் புதனும் அங்கதான் சனியும் அங்கதான் எல்லாம் மூணுல உட்கார்ந்துருக்கு அடுத்து ஏழுல கேது ஆறுல குரு ரெண்டுல செவ்வாய் ஒன்னும் அவ்வளவு ப்ராமிசிங்கா இல்லை அந்த நேரத்துல சில பேர் சொன்னாங்க காந்திய பார்த்து நீங்க கையெழுத்து போடுறத நாங்க ஒரு இது வரைஞ்சு நல்ல நேரம் பார்த்து போடுங்க அவசரப்பட்டு போடாதீங்கன்னா அவரு துடிக்கிறாரு யோ பார்த்தா நான் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தேன் ஜோசியம் பார்த்தா நான் அடி வாங்கினேன் ஜோசியம் பார்த்தா ஜெயிலுக்கு போனேன் ஜோசியம் பார்த்தா பட்டினி கடனே இப்போ மட்டும் ஜோசியம் பேசுறீங்க முடியாதியா அப்படின்னு போட்டு அவர் கேள்வி அவங்க என்ன சொன்னாங்க ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் கேள்வி போட்டிங்கன்னா அருமையான ஒரு கிரக நிலைமை வருது இந்த நாடு உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆறுனா அவர் கேட்கல அவருக்கு சுதந்திரம் வந்தால் போதும் அவசரத்தில் கேள்வி போட்டு விட்டாரு வரைஞ்சி பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி இந்தியாவில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி இந்த ஜாதகத்தை மாற்றினா உண்டு கடவுளே இப்போ நம்ம ஜாதகத்தை நம்ம மாத்திரமில்ல நம்ம பிள்ளை ஜாதகத்தை மாத்திரமில்ல அழுது அழுது அது மாதிரி கடவுளே எங்கள் தேசத்துக்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் வரணும் எங்கள் சிக்கல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டு நம்ம நாட்டினுடைய எதிர்காலத்தை மாற்றலாம் அது வந்து ஜாதகங்கிறது எப்பவுமே மாற்றத்தக்கது நம்ம ஜாதகமும் சரி நாட்டு ஜாதகமும் சரி இங்கே சூரியன் மூணில் போய் உக்காந்து இருக்கிறான் இருந்தா கூட அவனுக்கு ரொம்ப சில சாதகமான அம்சங்கள் இருக்கிறதுனால இந்தியா முன்னேறி கொண்டு அப்போ நஸ்வரம் சாஸ்வதம் அழியக்கூடியதும் அழியாததுமான பலன்களை எந்த சூரியன் தருவானோ இந்த எத்து போட்டு வராரு பாருங்க அது அந்த சூரியனுக்கு குறிக்கும் அடுத்து எத்து சர்வசிய பிரசித்தம் அடுத்து எந்த சூரியன் எல்லாராலும் பிரசித்தமாக அறியப்படுகிறானோ இந்த சூரியனை அறியறதுல ரெண்டு வகை உண்டு ஒரு வகை இப்படி ரோட்ல இருந்து நிமிர்ந்து பார்த்தா அறியறது அது எல்லாரும் அறிவாங்க மனுஷன் மட்டும் இல்லை நாயு கழுத கூட அறியும் சூரியனை பார்த்து நாய் குறைச்சாப்பிலன்னு சொல்லுவாங்க அப்ப நாய் கூட சூரியனை பார்க்குது இப்படி பார்க்குற பார்வை ஒன்று இருக்கு அது பிரசித்த திருஷ்டி அதான் சொல்ற எத் சர்வசிய பிரசித்தம் அப்படி இல்லாம இன்னொன்று இருக்கிறான் அது என்ன முனிவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அது என்ன அப்படின்னா ஜெகதி கதிபையே யோகினோ எதுகிறேன் யோகிகள் மட்டுமே பார்க்கக்கூடிய பார்வை என்னன்னா அதுக்குள்ள இருக்கிற நாராயணரை பார்க்கிறார்கள் அங்கிருக்கிறவன் தான் இங்க இருக்கிறான் இங்க இருக்கிறவன் தான் அங்கிருக்கிறான் என்ற அந்த உரிமையில் இருமையை அவர்கள் மட்டும் பார்க்கிறார்கள் அப்ப இந்த ரெண்டு கண்ணோட்டத்திலேயுமே சூரிய பகவான் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் நீங்க இப்போதைக்கு ஊனக்கண்ணால பாருங்க வணங்குங்க அருளை பெறுங்கள் நாலாவட்டத்துல ஞானக்கண்ணால யோகிகளை போல பாருங்க அவன் அருளை பெறுங்கள் அப்போ இந்த சூரியனும் உங்களுக்கு அருளட்டும் அந்த சூரியனும் அருளட்டும் அப்படின்னு அந்த ஸ்தூரமான சூரிய கிரகத்தையும் சுட்டுகிறார் ரொம்பவும் ஞானிகள் பார்க்கக்கூடிய நுட்பமான அந்த சூரிய நாராயண பெருமாளையும் சுட்டுகிறார் அதான் எத் சர்வசிய பிரசித்தம் அப்படிங்கிறார் பிரசித்தமாக தெரியக்கூடியது அப்போ பிரசித்தமாக இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா சூரிய பகவானுக்கு இந்த மகர சங்கராந்தி அப்போ தான் வந்து படைக்கிறாங்க கா கரும்பு கரும்புலாம் வச்சுக்கிச்சு படைக்கிறாங்க மற்றபடி அவருக்கு நீங்கள் படையல் வச்சு தான் டெய்லி கும்பிடணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை ஒரு வசதியான விஷயங்க நீங்கள் பெருமாளுடைய மற்ற வியூகங்களில் கும்பிட்றதை விட இந்த வியூகத்தில் பெரிய வசதி என்னடானா குளிச்சுட்டு தலைக்கு மேலே கையை தூக்கினா போதும் நீங்கள் மணி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை புஷ்பம் சாத்த வேண்டிய அவசியம் இல்லை நைவேத்தியம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சூடம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கர்ப்ப கிரகத்தில் இவ்வளவும் செஞ்சு கும்பிடுற பூஜையை விட அந்த வெறுங்கை பூஜைக்கு பவர் ஜாஸ்தின்னு சொல்லிடலாம் ரொம்ப சுலபமான முறையில அப்படி அப்போ சில பேர் கேட்குறாங்க நாங்கள் பிரசாதம் போடலாம் கோதுமை போடலாமா ஜவ்வரிசி போடலாமா சாத அரிசி போடலாமா புழுங்கரிசியா பச்சை இந்த பிரச்சனையும் அங்கே இல்லாமல் போகுது ஏன்னா பிரசாதத்துக்கு காரணமே இல்லாத ஒரு பிரத்யட்சமான வழிபாடு வெறும் நமஸ்காரம் மனசாலே அத வெளிய காட்டுவதற்கு கையாலே அது ஒரு ஒரு பத்திரிகையில சிறு ஒரு ஒரு ஜோக் பார்த்தேன் ஒரு பையன் இன்னொருத்தன் பையன் கேக்குறான் குருவுக்கு பிடிச்ச பிரசாதம் எதுன்னு குருமா அப்படிங்கிறான் ஏன்னா குரு இருக்குதான் அது அறிவு அப்படி வேலை அப்போ இந்த தெய்வத்துக்கு இன்ன தெய்வத்துக்கு இன்னதுதான் கொடுக்கணுங்கிற சிக்கல் அதுல வரல ஏன்னா சில தெய்வங்களுக்கு நம்ம படைக்கிற போது நான் பார்த்துருக்கிறேன் பரங்கிப்பேட்டில் இருந்தபோது ஐயோ அங்காளம் இதெல்லாம் படைக்கக்கூடாது யாரும் சொல்லலையா இடி எடு இடி எடு அப்படிவாங்க ஐயோ தெரியாதனமான வச்சுட்டேன் அப்படி வாங்க அந்த வருத்தத்துக்கு அங்கே வேலையில் அப்போ பிரசித்தமாக வெறுமனை சாலையிலே போகிறவன் கூட அல்லது பஸ்ஸில் போகிறவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கூட சூரிய பகவானை வணங்கலாம் வணங்கலாம் அங்கே எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை அதுதான் சொல்றேன் எத் சர்வசிய பிரசித்தம் ஜெகதி ஜெகதினா உலகத்தில் கதிபையே கதிபையேன்னா சிலன்னு யோகி நகா யோகி நகா அப்படின்னா யோகம் என்றால் மனதை பரமாத்மாவோடு ஒருநிலைப்படுத்துதல் இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்டில் அல்லது என்சிசியில் மிலிடரிய எல்லாம் பரேட் பண்ணுவாங்க பரேடுன்னு சொன்னால் சும்மா லெவ் ட்ரெயின் கண்டபடி போறதில்ல எல்லாம் வரிசையாக நிக்கணும் ஏ ஸ்குவாட் B ஸ்குவாட் C ஸ்குவாடு இவ அங்கே போய் நிற்கக்கூடாது அவன் இங்கே போய் நிற்கக்கூடாது ஒயரமானவெல்லாம் இந்த பக்கம் நிற்கணும் குள்ள இந்த பக்கம் நிற்கணும் அப்படி ஒரு சீரியல் நீ பாடுவாங்க அப்படி நிறுத்துறதுக்கு பேர் யோகம் ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒரு ஸ்ட்ரைட் வரதுக்கு ஒன்றிணைத்தல் நேர்கோட்டிலே ஒன்றிணைத்தல் பரமாத்மா எங்கையும் தான் இருக்கிறான் நாம சேர்க்கறதுக்கு முன்னாலே அவனும் ஜீவாத்மாவும் சேர்ந்துதான் இருக்கு அந்த செயற்கையினால புண்ணியம் இல்லை எந்த செயற்கையினால புண்ணியம்ன இந்த ஜீவாத்மாவை மறைத்திருக்க கூடிய அஜான திரைகளை விலக்கி நம் முயற்சியினாலே அடையக்கூடிய ஞானத்தாலே அவனோடு ஒன்று சேர்த்தல் அத தான் ஞானம் மோக் அதான் யோகம்ங்கிறது யோகம் யூஜ் யுஜுங்கிற தாத்துவுக்கு சமஸ்கிருதத்துல இணைத்தல் சேர்த்தல்னு அர்த்தம் யுஜுனா சேர்த்தல் ரெண்டு பேர் ரெண்டு கை சேர்ந்தா இது யுஜு தான் இது யோகம் தான் இப்ப நல்ல யோகம்ன்றாங்க கிரகங்கள் நல்ல கிரகங்கள்லாம் சேர்ந்துகிட்டா அது யோகம் ஒருத்தருக்கு பதினொன்னாம் இடத்துல அஞ்சு கிரகம் உக்காந்துருச்சு ரொம்ப பரம் அதிஷ்டமான ஜாதகா நல்ல யோகம் தான் யோகம்னா செயற்கை நடத்தம் இதே மாதிரி கெட்ட கிரகமா சேர்ந்து விவச்சுக்கோங்க நாலாம் இடத்துல பாவ கிரகம் போனா அவனுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது அது கெட்ட யோகம் யோகம்னா செயற்கை கெட்ட கிரகங்களுடைய செயற்கை இங்கே யோகிகள் தம் ஞானத்தால் பார்க்கிறார்கள் இப்ப சுவயம்புவனும் ஒருத்தர் இருக்கார் சுவாயம்புவனும் சூரியனுடைய வம்சத்துல முதல் ராஜான்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணார் கொடுத்த துருவனுடைய கதை உங்களுக்கு தெரியும் துருவன் வந்து துருவபதம் அடைஞ்சான் துருவபதம் அடைஞ்ச பிறகு அவனுடைய இளைய தாயின் மகன் உத்தமன் இந்த இளைய தாயின் மகன் உத்தமன் தான் இவன் அப்பா மடியில உட்கார சொல்லி பிரச்சனை பண்ணவான் அவன் வளர்ந்து ஆளாயி அவங்க அப்பா செத்த பிறகு பிறகு வேட்டைக்கு போறான் அங்க வந்து புண்ணியஜனன்ற ஒரு யக்ஷனோடு சண்டை வந்திருக்கு அவனுக்கும் எனக்கும் இமயமலையில அந்த புண்ணியஜனன் இவனை கொன்று விடுகிறான் யாரு துருவனுடைய தம்பிய கொண்டுறான் சகோதரனை கொண்டுடுறான் அதை கேட்டு அவனுடைய தாய் அதாவது இவனுடைய துருவனுடைய இளைய தாய் சோகத்தினால இறந்து விடுகிறாள் அப்ப ஒரே சமயத்துல தன்னுடைய இளைய தாயும் இளைய தாயின் மகனும் இறந்து விட்டதை கேள்விப்பட்டு துருவனுக்கு கோபம் வந்து என்ன பண்றான் இந்த புண்ணியஜன்கிற யக்ஷனை கொன்னா பரவாயில்ல இந்த யக்ஷவம்சத்தை அழிக்கிறேன்டான்னு சொல்லி யக்ஷவம்சம்னா வேற வம்சம் இல்ல குபேரனுடைய வம்சம் தான் யக்ஷவம்சம் போட்டு சகட்டு மேடிக்கு நாராயணாஸ்திரத்தை போட்டு அழிக்கிறான் லாட் லாட்டா யக்ஷர்கள் ஓடி போய் அசுரர்கள்டையும் தைத்திய தானவர்கள்ட்டையும் உதவி கேட்கிறார்கள் அவங்க எல்லாம் ஓடி வந்து மாயா பண்ணுகிறார்கள் அப்பவும் இவன் வந்து நாராயணாஸ்திரத்தின் மகிமையினாலே அவர்களை வென்று ஆயிரக்கணக்கில் சூரியன் இரவிலும் இருக்கிறான் இப்போ இந்த துருவன் புண்ணியஜனோடு செண்டை போட்டு யக்ஷ வம்சத்தையே அழிக்கிறான் யக்ஷவம்சத்துக்கு உதவியாக வந்த அசுரர்கள் தானவ தைத்தியர்களையும் தன்னுடைய நாராயணஸ்திரத்தினால் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறான் அப்போ குபேரன் என்ன பண்றான் ஐயோ நம்ம என்ன அழுகிதுன்னு இந்த துருவன் யாருக்கு கட்டுப்படுவான் என்று யோசிக்கிறான் ஏன்னா துருவன் வந்து பிரம்மாவுடைய பதவிக்கு மேல இருக்கிற பதவி அது துருவ பதவி எப்படிப்பட்ட பதவின்னா துருவனுக்கு உத்தரவு போடுறதுக்கு பிரம்மாவுக்கு அதிகாரம் இல்லை முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கும் சீஃப் பிரம்மான்னு சொல்லுவாங்க அவர் தான் முதல்ல படைகிறேன் ஆனா இவன் தவன் செய்து வரம் வாங்குற போது பிரம்மா பதவியை விட பெரிய பதவி எனக்கு கேட்டு வாங்கிருக்கிறான் அப்ப பிரம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாரேன் என்ன பண்றதுரா அப்படின்னு இந்த துருவன் பிறந்த வம்சம் இருக்கே அந்த வம்சத்துல சுவாயம்புவம் இவனுக்கு பாட்டினார் அவர் நினைக்க அவர் ஓடி வந்து துருவனை அதட்டி இந்தப்பா நீ செய்யறது பெரிய தப்பு புண்ணியஜனன் ஒருத்தனை கொன்னா ஓகே நியாயம் உத்தமனை கொன்னா என் சகோதரனை கொன்னா அவனை கொண்ணேன்னு சொல்லு பரவாயில் அவனை சேர்ந்த எல்லாரையும் கொள்றதுன்னா அது என்ன நல்லா இது நியாயம் என்று தன் ஆத்மபலத்தினாலே அவனுக்கு ஞானத்தை புகட்டி துருவனுடைய ரஜோகுணம் எவ்வளவு உக்ரமாக இருந்ததுன்னா அவன் இந்த சொல்லுகளெல்லாம் கட்டுப்பட மாட்டான் அந்த நேரத்தில் அவனை கட்டுப்பட வச்சார் தன் ஆத்மபலத்தினாலே அதுக்கப்புறம் இன்னொன்னு செஞ்சார் என்ன செஞ்சாருன்னு இந்த யட்ச இனத்தை நீ அழித்தாய் நீ பல டிகிரி கீழாகும் அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவி என்ன பதவி ஒரு சீப் மினிஸ்டர் பதவி என்ன பதவி ஒரு பிரைம் மினிஸ்டர் மண்டி போடுவாரா ஓட மாட்டார் அந்த மாதிரி இருந்தும் கூட குபேரனுடைய இனத்தின் பாட்டனார் சொன்ன பேச்சை தட்டக்கூடாதுன்னு சொல்லி குபேரனை மனத்தால் யோகத்தால் தியானித்து குபேரனை நேரில் வரச் செய்து மன்னிப்பு கேட்டான் அப்போ குபேரன் சொன்னால் நீ நினைச்சா பேசாமல் போகலாம் ஆனால் உங்கள் தாத்தா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து கொலை செய்யறதை நிறுத்தின அடுத்தாப்புல ஒன்றை விட பல பதவி நான் குறைஞ்சவன் என்கிட்ட நீ வணக்கம் போட்டு மன்னிப்பு கேட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு என்ன வரம் வேணாலும் தரேன் அப்படின்னு இது எப்படி இருக்குது யாரால வச்சிருக்கான் துருவனுடைய லோகத்துல குபேரலோகத்துல இல்லாத செல்வா அவன் வச்சிருக்கான் இருந்தாலும் குபேரன் வரம் தருவதாக சொன்னான் என்பதற்காக அவன் என்ன கேட்டான் எனக்கு பெருமாளுடைய கிருபையினாலே விஷ்ணுபக்தி உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது இது என்னனைக்கும் மாறாம இருக்கணும் அது ஒரு அருள் வாக்கு விஷ்ணு பக்தி ஒரு நீங்காது அது அருள்வாக்கு கொடுத்தா போதும் அப்படின்னா சரி என்று வாழ்த்து விட்டு அவன் சொன்னான் என் ஆயுசுல இதுவரைக்கும் என்னை நேரில் பார்த்த ஒருத்தன் இப்படி வரன்னு கேட்டதில்லை குபேரனை பார்த்தாலே அவனவனுக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டம் அஞ்சு லட்சமும் பத்து லட்சமும் தான் ஞாபகத்துக்கு வரும் இப்ப நம்ம முன்னால குபேரன் வர்றாரு வச்சுக்கோங்க யாராவது எனக்கு விஷ்ணு பக்தி கிடைக்கணும்னு சொல்லி கேட்போமா அடா அதுதான் இருக்கேயா இருக்க போய் தானே டெய்லி வந்து ஏழு லிட்ட உக்காருறான் அதென்ன நீ கொடுக்கறது அது எங்களுக்கு ஏற்கனவே இருக்கு அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்ககிட்ட இல்லாதது துட்டு தான் அதை கூடும் முதல்ல அப்படின்னு கேட்போம் அதான் யோகம் மன அடக்கம் மனமானது பரமாத்மாவோடு லயப்படுதல் இது ரொம்ப பெரிய விஷயம் லேசான விஷயம் இல்லை அதனால தான் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் அவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம் இடுப்பில் துணி இல்லாமல் அவங்க வீதியில் வந்தால் கூட எல்லாம் காலைல விழுந்து வணங்குவாங்க அந்த காலத்தில் மகாராஜாக்கெல்லாம் திகம்பர சன்னியாசிகளை பார்த்தா காலில் பசும்பாலை கொட்டி அதை தலையில் ஊத்திக்குவாங்க புரோட்சணம் பண்ணிக்குவாங்க அவ்வளோ மரியாதை என்னென்னா அந்த மன அடக்கம் நமக்கு வராது ஸோ கத்திப்பையே யோகி நகா சில யோகிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய எத் விதந்தி விதந்தினா அறிதல் வித் என்ற தாத்து வித் என்ற தாத்துகள் வந்து வேதங்கிற சொல்லு வருது வித்வான்கிற சொல்லு வருது வித்னா அறிதல் விதந்தி அறிகிறார்கள் அதாவது சில ஞானிகள் மட்டுமே அறிகிறார்கள் எங்கும் தெரியக்கூடிய பரமாத்மாவா இருந்தால் கூட சில கண்ணுக்கு மட்டுந்தான் அவன் தெரிவான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது அதனால தான் காக்கை சிறகி நிலை நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றதையே நந்தலாலான்னு பாரதியார் பாடினார் நாமளும் தான் சனிக்கிழமை சனிக்கிழமை காக்காக்கு சோறு வைக்கிறோம் யாருக்காவது காக்கா இருக்கையில் கண்ணன் தெரிகிறானா தெரிஞ்சிருந்தா நேரம் புல்லாங்க விஷயம் கேட்டுருக்கேன் உங்களுக்கு கேட்கலையே காக்கா எங்கே நம்மளை கொத்திருமோனு பயசிட்டு எட்டந்த சோறு போடுறோம் அப்போ நமக்கு காக்கா இன்னும் காக்காய்தானே தெரியுது கண்ணனா தெரியலையே அப்போ ஒரு சிலர் மட்டுமே மறைந்திருக்கிற பரமாத்மா பிரத்யட்சமாக தெரிகிறான் சில யோகிகள் மட்டுக்குமே சூரியனை பார்த்தா அங்கிருந்து நாராயணன் சிரிக்கிறது தெரியுதான் யோகிகள் பார்க்கிறார்கள் வணங்குகிறார்கள் அவங்க கண்ணுக்கு இந்த கிரகம் தெரியல உள்ளிருக்கிற நாராயணன் மகிழ்ந்த முகத்தோடு வர மறுவதைத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படி பார்க்கிறவங்க எத்தனை பேருடானா பத்து கோடியில ஒருத்தன் நூறு கோடியில ஒருத்தன் அப்படி ஒரு முனிவர் எங்கேயோ இருக்கிறார் அப்படிப்பட்ட ஞானிகளால் பார்க்கத்தக்க அந்த ஞான கண்ணோட்டமும் உங்களுக்கு வரட்டும் யார் மையூருக்கு வாரி வழங்குறார் வரத்தை நாம் கேட்காமலே நாம இப்படி டுவெண்ட்டி நாட் ஃபோரில் வாங்கி வச்சுட்டு படிப்போங்க அவருக்கு தெரியுமா அட்வான்ஸாக பாடி வச்சுட்டு போனார் இதை இணையமும் படிக்கிறானோ அவனுக்கு இதெல்லாம் வரட்டும் என்ன நிறைஞ்ச மனசு பாருங்க ஒருத்தரை வாழ்த்துற போது கூட அவங்கவுங்க கொஞ்சம் யோசித்து ஆசீர்வாத ரிசல்ட் வச்சுக்குவாங்க நம்ம ஒரேடியாக வாழ்த்திட்டா அப்புறம் நம்ம மகனுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுட்டு தான் வாழ்த்துவாங்க ஏதோ நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல்ல கட்சியில் தான் வர கொடுப்பாங்க இவர் மயூரகவி என்ன சொல்றார் உங்களுக்கு கிடைக்கட்டும் எதுனாலும் கிடைக்கட்டும் இந்த ஸ்லோகத்தை யார் யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு சூரியனுடைய பிரத்யட்சமான வரங்களும் சரி அப்பிரத்தியமான வரங்களும் சரி எதுனாலும் கிடைக்கட்டும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க உங்களுக்கு இந்த நடக்கும் போங்க என்று மயூரகவி வாழ்த்தி வாழ்த்தி மகானாகிறார் அதான் சொல்றார் எத் சர்வசிய பிரசித்தம் ஜகதி கதிபையே யோகினோ யத் விதந்தி யார் அறிகிறார்களோ அதாவது ஞானிகள் கண்ணுக்கு மட்டும்தான் தெய்வங்களுடைய குணம் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியறது இல்லை இந்த மகாராஷ்டிராவில் கோலாப்பூர் மகாலட்சுமி கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மகாலட்சுமி கையில ஆயுதம் அங்கெல்லாம் வந்து நவராத்திரிக்கு அம்பாலை கும்பிடுறது இல்லை இந்த தேவியை தான் கும்பிடறாங்க மகாலட்சுமி தான் கும்பிட்டு அசுரன் அழித்தவழி இவள் தான் என்று கும்பிடுறாங்க அவளுக்கு நித்திப்படி வந்து நைவேத்தியம் என்ன தெரியுமா தாம்பூலம் வெத்தலப்பாக்கு தாம்பரம் நீங்கள் கல்யாணம் முடித்து வெளியே வரும்போது கொடுக்குறாங்கல்ல அதை தான் அவளுக்கு நித்தியப்படி தாம்பலமாக கொடுக்குறாங்க ஏன்னா கோலாபூர் மகாலட்சுமி எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி ஆரம்ப காலத்திலே ஒரு மகான்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கிறார் அதுக்கு சில சரித்திரங்கள் புராண கதைகள்லாம் இருக்குது அதனால ஒரு சாமிக்கு வைக்கிறது நம்ம இன்னொரு சாமிக்கு வைக்கப்படாது இப்போ ஸ்ரீமுஷ்ணத்தில் வராக பெருமானுக்கு முத்த காசுன்னு சொல்லி உருண்டையாக வெள்ளையாக ஒன்று கொடுப்பாங்க அதாவது கோரைக்கிழங்கில் செய்யப்பட்ட ஒரு லட்டு மாதிரி ஒரு பொருள் இது அது முத்தகாசன்னு சொல்றது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இதை ஸ்ரீமுஷ்ணத்துலதான் பெருமாளுக்கு வைக்கலாம் இதை கொண்டு போய் நீங்க திருப்பதி பெருமாளுக்கு வைக்கப்படாது திருப்பதி பெருமானுடைய லட்டு வேற லட்டு அது கடலை மாவு லட்டு கடலை மாவும் சர்க்கரையும் போட்டு பிசைஞ்சு எல்லா விதமான வாசனை சேர்க்கப்பட்டு டைமண்ட் கல்கண்டு கிஷ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு உருட்டி மா பெஸுக்கு அவருக்கு பிடிக்கும் இவருக்கு இது பிடிக்கும் ஏண்டானா வராகமாய் தோன்றிய போது கோரை கிழங்கு என்பதை அவர் விரும்பி நன்றியாய் அவதாரம் எடுத்த போது பண்டைக்கு இஷ்டமான உணவு என்ன கோரக்கிழங்கு அந்த கோரக்கிழங்கு எடுத்து அதிலிருந்து செய்யப்படுவது இது அப்ப அந்த நிலைமையில கொடுக்கணும் அது போல கோலாபுரம் மகாலட்சுமிக்கு நித்தியப்படி தாம்பலம் கொடுக்கணுமா உற்சவ காலங்களில் அந்த அம்மாவுக்கு பால் பணியாரம் கொடுக்கணுமா பணியாரத்தை பாலில் ஊற வச்சு கொடுப்பாங்க இல்ல பால் பணியாரம் பசும்பாலில் ஊற வச்சு கொடுக்கணும் தித்திப்பா கொடுக்கணும்னு சொல்றாங்க அது அந்த இது யார் சொன்னா இது எப்படி ஏற்பட்டது என்றால் அந்த கேத்திரத்தில் இருக்கக்கூடிய சில மகான்களுக்கு அந்த தெய்வம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கு எனக்கு இதுதான் பிடிக்கும் இந்த மாதிரி செய்யுது அந்தந்த ஊர்ல சில விதமான சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் செய்யிருக்காங்க நமக்கு சக்தி இல்லை அவங்களுக்கு சக்தி உண்டு அதை சொல்ற எத் விதந்தி யோகியினா கதிப்பையஹா அப்படின்னு சில யோகிகள் மட்டுமே இதை கண்டுபிடிக்கிறார்கள் எல்லா யோகிகளும் இதை கண்டுபிடிப்பது இல்லை வரை பாருங்க ஜோதிஷ் தத்து து பிரகாரம் அந்த ஜோதியானது இரண்டு பிரகாரம் இரண்டு விதமானது என்ன இரண்டு விதம் கடைசியில் சொல்ல பாக்யம் ஆபியந்திரம் கடைசி வார்த்தைக்கு முந்தின வார்த்தை பாருங்க பாக்யம் ஆபியந்திரம் என்றால் வெளிப்பட்டது ஆபியந்திரம்னா உள்பட்டது நுட்பமானதுன்னு அர்த்தம் இந்த இரண்டு விதமான ஒளி குருடல்களுக்கு இந்த நுட்பமான ஒளியும் தெரியும் பகவானுடைய அருள் இருக்குமான அவங்களுக்கு அந்த ஒளி தெரியும் கண்ணுள்ளவங்களுக்கு இந்த ஒளி மட்டும் தெரியும் பக்குவம் இருந்தால் கண்ணை மூடினா அந்த ஒளியும் தெரியும் அது எப்படி இருக்குமன நான் இன்னைக்கு சொன்னேன் இந்த ராஜஸ்தான்ல புஷ்கரம்னு ஒரு ஏரி இருக்கு அந்த புஷ்கரம்ங்கிற ஏரி அதில் மகாலட்சுமி சாநித்தியம் இருக்குன்னு சொன்னேன் அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா ஒரு தடவை பிரம்மா தான் யாகம் செய்யறதுக்கு அந்த இடத்த தேர்ந்தெடுத்தார் அப்போ அங்கே நீர்நிலைகள் எதுவும் இல்லாமல் இருந்தது அங்கே இருக்கிற நீர்நிலை எப்படின்னு சொன்னா பாலும் கிணறு பள்ளக்கிணறு வத்தி போன இருந்தது அப்ப பெருமாளை நோக்கி நான் யாகம் செய்வதற்கு தீர்த்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு புனிதமான தடாகம் வேணும்னு கேட்டார் சொன்னார் இந்த இடத்துல ராஜஸ்தானம் மறுபூமி மருபூமின் பாலைவனம் அங்க வந்து தொட்ட உடனே தண்ணி வராது மண்ணுதான் வரும் சூடுதான் வரும் அதனால இங்கே நானே நீர்நிலையாக உருவாகுறேன் அப்பதான் நீ யாகம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அது இருக்கும் அதுக்கப்புறமும் உன் நினைவாக இது புஷ்கரம் என்ற பெயரில் நிலைக்கும் என்று சொல்லி அவர் நீர்நிலையாக மாறினார் அதனால அவர் கூட மகாலட்சுமி குடியிருக்கிறாள் அன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டார் இந்த செய்தியங்களுக்கு புதுசா இருக்கு புஷ்கரம் பற்றி கொஞ்சம் விவரமா சொல்லுங்கன்னு கேட்டால் தான் சொல்றேன் ராஜஸ்தானுக்கு நீங்க போக நேரிட்டால் அங்கே இந்த புஷ்கரம் போங்க அந்த நீர்நிலையிலே ஸ்நானம் பண்ணா ஜலஸ்வரூபியான பெருமாள் பெருமாள் வந்து நைனி சாரண்யத்திலே வனஸ்வரூபியா இருக்கிறார் வனஸ்பதியா இருக்கிறார் வனஸ்பதினா காட்டு தாவரங்கள் அங்க மரங்களாக இருக்கிறார் இங்கே புஷ்கரத்திலே நீர்நிலையாக இருக்கிறார் நீர் சு ஜலஸ்வரூபியான பெருமாள் அங்க அந்த ஏரி தான் பெருமாள் அங்க குளிச்சிங்கன்னா பெருமாள் ஸ்பர்சம் உங்களுக்கு ஏற்படுவதாக அர்த்தம் பெருமாளோடு சேர்ந்த மகாலட்சுமி உங்களுக்கு அருள் கடாட்சியம் பண்ணுகிறார் அப்படி இங்கே இரண்டு வடிவாக ஒன்னும் ஊனமாக நீங்கள் பார்க்கக் பார்க்கக்கூடிய இந்த வெளிச்சத்திலும் அவன் இருக்கிறான் அதை வெயிலாக நினைக்காமல் நாராயணனுடைய கதிர்வீச்சாக நினைத்தால் அப்படியும் கிடைக்கிது இல்ல அதுக்குள்ள இருந்து பகவான் என்னிடம் பேசுகிறான் என்று பக்தியோடு பார்க்கிறவர்களுக்கு அவன் பேசவும் செய்கிறான் துய் பிரகாரம் இரண்டு வடிவாக சவிதுகு சவித்து அப்படின்னு சொன்ன சூரியன் நான் சொன்னேன் சொன்னேன் சூரியனுக்கு சவித்துன்னு ஒரு பேர் உண்டு அதாவது ப்ரமோட்டர் ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி வைக்கிறவன் சவித்துர் அவத்தூ அவத்தூனா காக்கட்டும் இந்த சூரியன் இருக்கிறான அவன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசியில வர்றான் அப்படி துலா மாசத்துல வரும்போது காவிரிக்கு விசேஷமான நன்மையை செய்கிறான் அந்த காவிரியில சொல்லுவாங்க துலா மாசத்துல காலையில் மோனிமுக்கா நாளிகைக்கு முன்னால மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அறுபத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் ஸ்நானம் பண்றாங்க நீங்க குளிச்சா குளிங்கோ இல்ல போத்திட்டு தூங்குனா தூங்குங்கோ நாங்க குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மும்மூர்த்திகளும் ரிஷிகள் அறுபத்தி எட்டாயிரம் பேரும் முப்பத்தி கோடி தேவர்களும் அந்த காவிரியில குளிக்கிறாங்க ஐப்பசி மாசத்துல விடிகால இல்லை மூனேமுக்கால் முன்னால உதயத்துக்கு முன்னாலே அதை நாம அப்படி குளிக்கணும்னு சொல்லியிருக்கு அந்த நேரத்துல குளிச்சிங்கன்னா தீபாவளி அன்னைக்கு கங்கையில குளிக்காம விட்டா அந்த புண்ணியமும் சேர்த்து கிடைக்கும் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு முடவன் இந்த காவிரி துலா ஸ்நானத்தை பற்றி கேள்விப்பட்டு அவன் ஊர் தள்ளி இருக்குதான் காலால் நடக்க முடியல முழங்கையால் ஊந்து ஊந்து வர்றான் ஐப்பசி மாதம் குளிச்சிடணும் அப்படின்னு ஐப்பசி மாதத்துக்கு முந்தின மாசத்துலுமே அவன் ஊர் விட்டு கிளம்பி வந்தான் அவன் கைகளாலே ஊந்து ஊந்து இந்த காவிரி கரைக்கு வரும்போது ஐப்பசி மாதம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சாச்சு கார்த்திகை ஒன்றாம் தேதி பொழுது முடிஞ்சு போச்சு சந்தேகம் எதுக்கு இருக்கட்டும்னு பக்கத்தில் கேட்டான் அவங்க சொன்னாங்க ஐப்பசி நேற்றே முடிஞ்சு போச்சு உடனே முகத்தில் அரைஞ்சிக்கிட்டு அழுதான் ஐயோ என்னை உடம்ப நான் படைச்சியே இந்த பாக்கியம் கூட எனக்கு இல்லாமல் போச்சே ஒரு ஒரு நாள் நான் முன்கூட்டி பெறப்பட்டிருந்தா நான் நேற்றைய குளித்து என் பாபத்தை போக்கியிருப்பேனே அல்லது இப்போவாறு என்னை சீக்கிரம் வர வச்சிருக்கலாமே எனக்கு கதறி அழுதான் நான் இந்த காவிரியில் விழுந்து சாவுறம்போ எனக்கு எதுக்கு இந்த ஜென்மம் இந்த ஜென்மாவில் நான் பட்டது துன்பம் என்று சொன்னபோது ஒரு அசரறி கேட்டது வானத்திலே ஒரு அசரறி கேட்டது சரீரின் உடல் உடையதுன்னு அர்த்தம் உடல் இல்லாதது உடம்பு இல்லை சம்பிரதாயத்தை கார்த்திகை ஒன்னாம் காவிரியில குளிச்சாலும் துலா மாசம் காவிரியில குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா ஐப்பசி முப்பது நாளும் குளிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அது கார்த்திகை ஒன்னாம் குளிச்சா கிடைக்கும் உனக்காக கொடுக்குற வரம் சும்மா விழுந்து குளிர்ட ராஜா அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா குளிச்சான் அவனுக்கு முடம் நீங்கியது அப்படின்னு சொல்லி அந்த காலத்து வரலாறு சொல்லுவார்கள் எதுக்குன்னா இந்த மாசத்துல ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு தன்மை எப்படி ஏற்படுது பன்னிரெண்டு மாசம் இருக்க சித்திர வைராஜி ஆணி ஆடின்னு அதுலயும் ஐப்பசி மாசத்துக்கு மட்டும் வந்து காவிரியில் குளிச்சா அப்படி ஒரு தன்மை ஏண்டா வருதுன்னா சூரியனுடைய பொசிஷன் மாறுது துளாராசியில சூரியன் இருக்கிற போது காவிரிக்கு அந்த மகிமை வருது அது இன்னும் சொல்ல போனா சூரியனுடைய மகிமைதான் அது நான் அன்னைக்கு சொன்ன இந்த மாதிரி மழை நீர் மேலப்பட்டா தமோகுணம் ஆனா சூரியனுடைய வெயிலோடு கலந்து மழை நீர் பட்டா அது புனிதம்னு சொன்ன அப்போ ஒரு தமோகுணமான தள்ளுபடியான ஒரு சரக்க சூரியனுடைய கதிர் கொள்ளுபடியாக்குது புனிதமாக்குது அப்படி இந்த உதயகாலத்துக்கு முன்பு நீங்கள் வணங்க வேண்டும்ங்கிறதுக்காக இங்கே தூண்டுகிறவன் முதல்ல என்ன தூண்டுகிறான் நீங்கள் ரெகுலராக சூரிய வழிபாடு பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும் என்னென்ன நீங்கள் ரொம்ப சுகமாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உந்துதல் எந்திரி எந்திரி போதும் எந்திரி அப்புறம் தூங்கிக்கலாம் எந்திரி எந்திரி யாரோ சொல்கிற மாதிரி இருக்கு ஏண்டான்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதமாக சூரியன் வழிபட்டு வந்திருக்கிறீர்கள் அவன் சூரியன் பார்க்குறான் இவன் நம்ம பிள்ளையாச்சே திடீர்னு பெய்யப்பிள்ளையாக மாறிட்டானே அப்படின்னு எந்திரி எந்திரி ஏந்திரி எந்திரி அப்படின்னு யாரோ எழுப்புற மாதிரி இருக்கு அப்புறம் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா சரி ஓஹோ விடிகிச்சு போல் இருக்கு என்று அப்ப அவனே பக்தனை எழுப்பி ஆட்கொள்ளுகிறான் இது முதனாளே நடக்காது நீங்க நாளைக்கு ட்ரை பண்ணாதீங்க தொடர்ந்து நீங்க பண்ணி வந்தீங்கன்னா அவனுடைய ஒரு அருளுக்கு கருணைக்கு ஒரு நாள் நீங்க பாத்திரம் ஆகிற போது அவனே உங்களுக்கு எழுப்பி விடும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கனவுல தூக்கி கிடைக்கிற போது யாரோ காலிங்குல அடிச்ச மாதிரி சத்தம் கிடைச்சு செட்டா புடான்னு போய் கதவை திறந்து பார்த்தா அங்க ஒருத்தருமே கிடையாதுன்னு ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் நம்ம எந்திரிக்கணுங்கிற நேரம் வரும்போது அந்த மணி சத்தத்தை நம்ம காதில் மட்டும் விழுகும்படி பண்ண முடியும் தெய்வ சக்தினாலே அதை செய்ய முடியும் இப்போது சில பேர் சொல்லுவாங்க என் காதில் ஒன்று இறைச்சல் கேட்குதா ஆயிரம் பேர் சேர்ந்து கத்துற மாதிரி கேட்குது உங்களுக்கு கேட்குதா அப்படிமா இல்லையப்பா எனக்கு ஒன்றுமே கேட்கலை எனக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா மாந்திரிகத்தில் இப்படிலாம் செய்ய முடியும் ஒரு நபர் காதில் ஒரு சத்தம் ஒரு குறிப்பிட்ட அல்லது எல்லா நேரமும் கேட்கும்படி செய்ய முடியும் அது அது விஷயம். இந்த என்ன தெரிய தூண்டுகிறவன் உங்களுக்கு எழுப்பிடுவான் அவனே வந்து குட் மார்னிங் அப்படியே தொழுது படைகினால் சவிதூ அவள் காக்கட்டும் அவன் உங்களை காக்கட்டும் அதாவது பிரத்யத்திலையும் காப்பாற்றட்டும் அபிரத்தியத்திலையும் காப்பாற்றட்டும் எல்லா வயசுலையும் உங்களுக்கு உண்டு சில பேர் வந்து இனிமே என்ன சூரிய பகவான் காப்பாற்றி என்னங்க ஆகப்போகுது எனக்கு அறுபத்தெட்டு முடிஞ்ச அறுபத்தி ஆகுதுங்க அப்படின்னு சில பேர் கூறப்பட்டுக்கிறாங்க அப்படி இல்லை அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனுக்கு எந்த வயசுலையும் வரலாம் நல்ல காலங்கிறது நல்ல காலத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ அமிதாப் பச்சன் ஒரு நடிகர் வந்தார் இல்லையா ஒரு காலத்துல நான்லாம் கல்லூரியில படிச்சுக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ஒரு நாளைக்கு ஒரு கோடி வாங்கின ஒரு நடிகர் முழு படத்துக்கெல்லாம் ரேட்டு பேசுகிறது கிடையாது இதனால் ஷூட்டிங் வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி கொடுத்துருங்க அப்படி தான் ரேட்டு பேசின அந்த ஆள் சூப்பர் ஸ்டார் லெவல்லாம் இறங்கி இப்போ அவர் மகன் வளர்ந்து ஸ்டார் ஆகிட்டாரு இப்போ முடியலாம் நிறச்சி போச்சு தாத்தா ஆகிட்டாரு இன்றைக்கி அவருடைய நிலவர என்ன தெரியுமா விளம்பர படங்களிலே சில வினாடிகள் முகம் காட்டினால் ஒரு படத்துக்கு நாலு கோடி மாடலிங் சும்மா விளம்பர படத்துக்கு ஒரு சோப்புக்கு இந்த சோப்பு குளிச்சு தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாலும் வாங்கலை அதுக்கு நாலு கோடி சேர்த்துச்சு இதை படித்த பிறகு நாம மாடலிங் பண்ணா என்ன அப்படின்னு யோசனை வந்தது இந்த மூஞ்சியா எடுத்துக்கலாம் சொல்றேன் ஒரு அதிர்ஷ்டங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த காலத்திலையும் வரலாம் அதுக்கு வயசு ஒரு தடையாகாது எந்த காலகட்டத்திலும் எதுவும் நடக்கும் அப்போ இட் இஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் கடவுளிடம் எதுவுமே அசாத்தியம் அல்ல அவ உங்களை காக்கட்டும் ஓ பாக்கியம் ஆபியரம் வகா அப்படிங்கிறது இங்கே ஓன் உங்களுக்கு உங்களை அப்படின்னு பாக்கியம் என்றால் வெளிப்படையாக அபியந்திரம்னா உள்ளூரை வெளிப்படையாகனா இப்போ காந்தியை நாத்துராம் கோட்ஸை சுட்டு கொன்ற அந்த அவருக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க அப்போ அவர் தூக்கு தண்டையை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல பேர் கருணை மனு கொடுத்து போட்டு கொடுத்தார்கள் அதில் கையெழுத்து ரெண்டு பேர் முக்கியமான ஆள் யாருன்னா காந்தியுடைய மகன் காந்தியினுடைய மகன்கள் ரெண்டு பேர் அவரை விட்டுருங்க எங்க அப்பா சொன்னதே அஹிம்சை என்ற கொள்கைதான் செத்து போன பிறகு இப்ப அவர் தூக்கில் போடுறதுனால அவர் வர போறாரு எங்கள் அப்பா அவரை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வெளிப்படையாக தங்களுடைய இந்த சகிப்புத்தன்மையை காட்டி கொண்டார்கள் பாக்கியம் அவுட்வேர்டு எக்ஸ்பிரசிஷன் அப்போ வெளிப்படையாக நம்ம செய்யறதுக்கு பாக்கியம்னு சொல்றது அடுத்தது பாக்யம் அபியந்திரம் அபியந்திரம் என்றால் உள்ளூர மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமை இந்த மனநிலைமை தான் ஆன்மீகத்தில் முக்கியம் இந்த உளவியல் நிபுணர்களும் ஆன்மீக அறிஞர்களும் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துறது இந்த பாக்கியத்தை இல்லை அப்பந்ததை தான் வெளிப்படையாக நீங்கள் பலசாலியாக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் உள்ளூர மனபலம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தோல்வி உண்டு போது ரெண்டாவது உலக யுத்தத்தின் போது ஜெர்மனியும் பிரான்ஸும் மோதிச்சு ஜெர்மனி சின்ன நாடு ஆனால் பிரான்ஸ் தோற்று போச்சு அப்போ எல்லாருக்கும் ஒரே கவலை ஏன் வந்து பிரான்ஸ் தோற்று போச்சுன்னு தெரியலேன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணினாங்க பெரிய அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ண சில ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள் அந்த புத்தகம் உலக புகழ் புத்தகம் அந்த புத்தகத்துக்கு பேரு ஒய் ஃப்ரான்ஸ் பிரான்ஸ் ஏன் தோற்றுறது அதுல பல காரணங்கள் அலசறான் அதில் ஒரு முக்கியமான காரணமாக என்ன சொல்றான்னு தெரியுமா பிரான்ஸ் நாட்டு இளைஞர்கள் ஒழுக்கம் கட்டு மிதமஞ்சின சுகபோகங்களில் ஈடுபட்டு தங்கள் உடலை பலவீனப்படுத்தி கொண்டார்கள் பிரான்ஸ் நாட்டு சைன்யம் வெளிப்புற தோற்றத்திற்கு யூனிஃபார்ம் அணிந்த சைன்யமாக இருந்ததே தவிர உள்ளூர அவர்களுக்கு உடல் பலம் இல்லை மனபலம் இல்லை நரம்புகள் நடுங்கிய சைன்யமாக அது இருந்தது அதனால்தான் சின்ன நாடாகிய ஜெர்மனி பிரான்ஸை வென்றுவிட்டது அப்படின்னு ஒய் பிரான்ஸ் ஃபெயில் அப்படிங்கிற உலக புகழ் பெற்ற புத்தகத்தில் போட்டிருக்காங்க அப்போ நீங்க வெளிப்படையா டம்பிள்ஸ் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணி கரண கரணையா மசில்ஸ் வச்சு பிரயோஜனம் இல்லை மனசுல வந்து ஒழுக்கமும் அடக்கமும் கட்டுப்பாடும் இருக்கிற போதுதான் இந்த வெளிப்புற தோற்றமாகிய உடம்பு வலுப்பெறுது மனசு லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடம்பு வீக் ஆயிடும் அதனால இவர் வந்து அபியந்தர அதுதான் ரொம்ப முக்கியங்கிறார் நான் வந்து எத்தனை நாள் வேணாலும் இந்த தீய பழக்கத்துக்கு இருக்க முடியும் நான் நினைச்சேன்னா ஒரு வருஷம் காப்பி குடிக்காம இருக்க முடியும் டீ குடிக்காமல் இருக்க முடியும் சினிமா பார்க்காம இருக்க முடியும் பொம்பளையோட பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பலவிதமான கட்டுப்பாடுகளுக்கும் நம்ம மனசு தயாராக இருக்குதுன்னு எவன் சொல்றானோ அவன் தான் ஆபியந்திர மனசு வந்து இருக பெற்றன அவன் தான் தவம் செய்து தரம் உயர்ந்த முனிவர்கள் அனைவருமே உள்ளத்தை அடக்கித்தான் உயர்ந்தார்கள் வெறுமனை உடலை கட்டுப்படுத்தி உயர்ந்த இந்த பயில்வான்களும் வீரர்களும் சத்திரியர்களும் அழிந்து போனார்கள் ஆனா மனசு அடக்கணும் தான் மேலே அப்போ ஆபியந்திரம் ச உள்ளூர சூரிய பகவானுடைய கருணை உங்களுடைய மனசுக்குள்ளே புகுந்து சூரியன் எப்படி திடமாக இருக்கிறானோ அதுபோல நீங்கள் திடமான அலைபாயாத கலையாத மன சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் திடசித்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மன அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் யாசிக்கிறேன் சூரிய பகவானை ஆசிக்கிறேன் அவன் அதை உங்களுக்கு தரட்டுமா அப்படுகிறான் உண்மையா ஒருத்தன் வந்து உதனை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சான்னா இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவான் அப்படி இல்லாமல் மேலோட்டமாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னா உனக்கு பசிக்கிற போதெல்லாம் நீ ஆசைப்படுற சாப்பாடெல்லாம் கிடைக்கட்டும் உனக்கு பஞ்சுமத்தையாக கிடைக்கட்டும் மதுபானமாக கிடைக்கட்டும் நீ ஆசைப்படுற பொண்ணுகளாக கிடைக்கட்டும்னா இவன் மறைமுகமாக நீ நாசமா போகணும்னு சொல்கிறான் அதுதான் அர்த்தம் இவன் உண்மையிலேயே அவன் வாழணும்னு நினைச்சா இவன் என்ன சொல்லணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீ மன அடக்கம் உள்ளவனாக சார்ந்தோர்கள் போகிற பாதைகளை போகிறவனாக மேன்மேலும் உயர்வதற்குரிய கோட்பாடுகளை கடைபிடிக்கிறவனாக நீ உயர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படி சொல்லணும் அதுதான் உண்மையான ஒரு வாழ்த்து இவரை மயூரகவி அப்படிதான் சொல்றாரு அபியந்தரம் உள்ளூர இருக்கும் சூரிய பகவானுடைய அருளை உங்க கண்ணு மூடினா அங்க கிரகத்திலே காணப்படக்கூடிய சூரியன் உள்ளத்துக்குள் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் கண்ணின் ஒளியாக ஒளி வடிவமாக அவன் ஒளிகிறான் என்பதை நீங்கள் உணர்ந்தால் அதை விட வேற என்ன வேணும் அதுதான் சுருக்கமான வழி என்று சூரியனை பகலிலே வானிலே பாருங்கள் இரவிலே உள்ளத்திலே பாருங்கள் அகத்திலே தேடுங்கள் என்று சொல்றேன் இன்னொருத்தரை பாருங்க தீவிரம் நிர்வாண ஹேத்துர் எத் அபி ச விபுலம் எத் பிரகர்ஷேன ச அணு பிரத்யக்ஷம் எத் பரோக்ஷம் நஸ்வரம் சாஸ்வதம் சர்வசிய பிரசித்தம் ஜகதி கதிபையே யோகினோந்தி தத் தி பிரகாரம் சவித்துர் அவது ஓ பாஹ்யம் ஆபியந்திரம் ச இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி வந்து சாதாரணமா ஆன்மீகவாதிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அச்சத்தை நீக்குகிறார் என்ன நீக்குகிறார்னு வீட்டுல என்ன சொல்லி அனுப்புறாங்க கோயிலுக்கு போ எல்லா சன்னதியும் உள்ள ஒரு கோவில் செட்டி கோயில் தான் பாண்டிச்சேரியில் அங்கே பெருமாள் சன்னதும் இருக்குது சிவன் சன்னதியும் இருக்குது முருகன் விநாயகர் நவகிரகம் எல்லா சன்னதும் இருக்குது எல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே ஒருத்தன் கத்திக்கின்னு உட்காந்துருப்பான் அங்கே உட்காந்துடாத வீடு வந்து சேர் ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்னா எல்லாம் மாயையும்பான் எல்லாத்தையும் விட்டுரும்பான் அது இப்போ நமக்கு வேண்டாம் நமக்கு வேண்டியது ஜாப் வேணும் நமக்கு பணம் வேணும் கடன் அடையணும் நம்ம முன்னுக்கு போகணும் அதனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இன்னும் வருஷம் கழிச்சு அப்புறம் உட்காந்து கலாணி அங்கே உட்காந்து அந்த அச்சம் பொதுவாகவே ஆன்மீகவாதிகளுக்கு இருக்கு சாமி ஒரு அளவுக்கு மேல கும்பிட்டா உடனே நம்ம ஆண்டி ஆக வேண்டி வந்துடும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு அதைதான் இதுல போக்குறார் என்ன சொல்ற பிரத்யட்சமா உலகத்துல உங்களுக்கு என்னென்ன ஆசை உண்டோ அதையெல்லாம் கொடுக்கட்டும் அதே சமயத்துல நுட்பமா மனசுக்குள்ள ஞான வளர்ச்சி எவ்வளவு எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வரட்டும் இந்த உலகத்துல தீர்காயுசா இருந்து நூறு வருஷமோ இருநூறு வருஷமோ முந்நூறு வருஷமோ அல்லது ரகுவம்சராஜாக்கள் போல ஆயிரம் வருஷமோ இருந்து எல்லா சுகபோகங்களையும் வேண்டிய மட்டும் அனுபவித்து கடைசியில் நீங்கள் நிர்வாணம் மோட்சமும் அடைந்து இறைவனுடைய திருவடிகளையும் அடை அடை அடைய வேண்டும் அது என்னுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனை சூரியன் உங்களுக்கு அருள்வான் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக வர இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம் இன்றைய உபயதாரர்களான வைசால்பதிய திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களுக்கும் திருமதி அலுமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு எங்கே சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை ராமாயணத்தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை சூரிய சகசனமும் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதசத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்